நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய ஆனந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை இப்ப உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் மலேசியா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா தாய்லாந்து இருக்கும் கம்போடியா இருக்கும் வியட்நாம் இருக்கும் பர்மா இருக்கும் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா லாவோஸ் அப்படின்னு ஒரு குட்டி நாடு இருக்கும் குட்டி நாடுல நல்ல பெரிய நாடுதான் இருந்தாலும் ஏனோ தெரியல அந்த நாடு ரொம்ப பிரபலமாகலை நம்ம அதிகம் கேள்விப்பட்டதில்லை இல்லையா அந்த நாட்டினுடைய நாட்டுப்புற கதைகளை படிக்க நேர்ந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் நாம கேட்க போற இந்த கதை சொல்லப்பட்ட நாடு வந்து லாவோஸ் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிங்கப்பூர் மலேசியா கம்போடியா தாய்லாந்து பர்மா இதெல்லாம் இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடுகள் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்முடைய பாரத தேசத்தைச் சேர்ந்த மன்னர்கள் தங்களுடைய ராஜ்யங்களை விரிவுபடுத்தியிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சோழ மன்னர்கள் அங்கெல்லாம் படையெடுத்து போய் அந்த நாட்டை போரிட்டு அவங்க பெரிய அளவுல யாரையும் கொன்றதில்லை அங்க போய் அமைதியா அந்த மக்களோட மக்களாக கலந்து அங்க தங்களுடைய கோயில்களையும் கலாச்சார நிலையங்களையும் நிறுவினார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கும் உலக அளவுல மிகப்பெரிய கோயில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது கம்போடியால இருக்கக்கூடிய அங்கோர்வாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு கோயில்தான் அது இரண்டாம் சூரியவர்மன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சோழ அரசனால் கட்டப்பட்ட இந்த கோயில் தான் இன்னைக்கும் உலகத்திலே இருக்கக்கூடிய மிக மிக பெரிய பிரமாண்டமான ஒரு கோயில் அந்த மாதிரி பெரிய கோயில் இந்தியாவில கூட கிடையாது இந்த கோயில் வந்து சில நூறு வருடங்களுக்கு முன்பு வரை அது இருந்த இடமே தெரியாம ஒரு காட்டுக்குள்ள பொதஞ்சு போய் பொதர் மண்டி கிடந்தது அத சமீபத்துலதான் கண்டுபிடிச்சாங்க இத பத்தின வரலாற நீங்க வந்து தேடி பார்த்தீங்க உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் சரி குழந்தைகளே இப்ப நாம இந்த லாவோஸ் நாட்டு நாட்டுப்புற கதைக்கு போகலாமா இந்த கதையினுடைய ஒரு பொருள் அது எங்க இருந்தாலும் நம்மள தேடி வந்துரும் நாம அதுக்காக மெனக்கெட்டு சண்டை போட்டு பலரோட மல்லு கட்டி அதை அடையணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ற இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி லாவோஸ்ல ஒரு வயதான தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க ஒரு தாத்தா பாட்டி அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது அதனால அவங்க வயதான காலத்தில் வேலைக்கு போக முடியாமல் சம்பாதிக்க முடியாமல் சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருந்த ஒரு நிலத்த கொத்தி அதை சீர்படுத்தி அதில் வந்து காய்கறி சாகுபடி பண்ணலாம் அப்போயாவது நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை சீர்படுத்தும் வேலையில் இறங்குனாங்க அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது அது வந்து புறம்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு இடம் சரியா அந்த இடத்துல அவங்க கொத்தி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய மண்வெட்டியில டங் டங்குன்னு ஏதோ சத்தம் கேட்டது உடனே அவர் என்ன பண்ணார் இந்த இடத்துல ஏதோ இருக்கும் போல அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி பார்க்கும்போது உள்ள வந்து ஒரு மரப்பெட்டி இருந்தது அந்த மரப்பெட்டியை இழுத்து வெளியில் போட்ட அந்த பெரியவர் அதை திறந்து பார்க்கும்போது உள்ள நிறைய பொற்காசுகள் இருந்தது இதை பார்த்ததும் அந்த மூதாட்டி சந்தோஷத்தில் குதிச்சாங்க நம்மளுடைய கஷ்டமெல்லாம் இன்னைக்கோட தீர்ந்து போச்சு இன்னையிலேருந்து நாம் பணக்காரங்க இனிமேல் நாம சாப்பாட்டுக்கு கஷ்டப்படதேவே தேவையில்லை எந்த விதமான கஷ்டமும் படதேவே தேவையில்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அப்போ அந்த பெரியவர் என்ன சொன்னார் அப்படின்னா அப்படி உறுதியாக சொல்லிட முடியாது இந்த இடம் நம்மளோடது கிடையாது அதனால இங்கே கிடைச்ச பொருளும் நமக்கு சொந்தமானது கிடையாது இதை நாம் எடுத்துக்கிட்டு போகிறது எனக்கு நியாயமா படலை உண்மையிலே நமக்கு இது சேரணும்னு இருந்தால் கடவுள் இதை நம்ம கொண்டு வந்து சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி அந்த இடத்துலயே அந்த மரப்பெட்டியை வச்சு புதைச்சிட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அந்த தாத்தா அப்படி சொல்லிட்டாலும் அந்த பாட்டியால் அவ்வளவு சுலபமாக அதை ஏற்றுக்க முடியலை அந்த பாட்டி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க மறுநாள்ல இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த ஊர் அந்த தகவல் பரவிடுச்சு இதை கேள்விப்பட்ட மக்கள் யாரும் இந்த தகவலை நம்புறதா இல்லை அது எப்படி ஒரு புறம்போக்கான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பெட்டி இருக்கூடும் அப்படி இருந்திருந்தா கூட அதை எடுத்துக்காம இவங்க விட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்றத நம்ப முடியல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் ஏதோ வயசான காலத்துல இந்த கிழவி வந்து எதையோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு யாருமே அதை பெருசா எடுத்துக்கல ஆனா அதே ஊரை சேர்ந்த ஒரு செல்வந்தர் இருந்தாரு அவர் என்ன யோசிச்சாரு இந்த வயதானவங்க இந்த மாதிரி சும்மா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறாங்க நாம் அந்த நிலத்தை தோண்டி பார்த்தா தப்பொன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இரண்டு மகன்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவர் அந்த இடத்துக்கு போனார் அந்த மகன்களோட உதவியோடு அவர் அந்த இடத்த கொத்தி பார்க்கும்போது ஒரு இடத்துல அந்த பெட்டி இருக்கிறத பார்த்து அதை திறந்து பார்த்தாங்க திறந்து பார்த்தா உள்ள இருந்து ஒரு கரு சீறிக்கிட்டு வெளியில் வந்தது அந்த கரு நாகத்தை பார்த்து பயந்து போன அந்த செல்வந்தர் உடனடியாக பெட்டியை போட்டிட்டார் போட்டிட்டு இந்த வயதான தம்பதிக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இவங்க வந்து வேணுனே இந்த மாதிரி நம்மளை மாட்டி விடுறதுக்காக ஒரு புறணியை கிளப்பியிருக்காங்க உள்ளே வந்து பாம்பு தேல் பூரான் இந்த மாதிரி நிறைய ஜீராசிகள் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை ஒரு கயிறால் இறுக்கி கட்டி தர தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த தாத்தா பாட்டி தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து அவங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு வேற யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி தங்களுடைய வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க விடிஞ்ச பிறகு அந்த தாத்தாவும் பாட்டியும் வீட்டு கதவை திறந்து பார்த்தா அவங்க வீட்டு வாசல்ல அந்த மரப்பெட்டி இருந்தது அதை பார்க்கும்போது தங்களுடைய கண்கள் காண்பது உண்மைதானா கனவா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க வேகமாக ஓடி போய் அந்த பெட்டியை திறந்தாங்க அதுக்குள்ள ஏற்கனவே செல்வந்தர் பார்க்கும்போது சீரிக்கிட்டு வந்த கருணாகம் அந்த பெட்டியிலிருந்த ஒரு சின்ன ஓட்ட வழியா வெளியேறி உள்ள இருந்தது எல்லாமே அந்த தாத்தா பாட்டி அன்னைக்கு பார்த்த அதே தங்க காசுகள் தான் அந்த தங்க காசுகள் நிறைஞ்சிருந்த பெட்டிய தாத்தாவும் பாட்டியும் தங்களுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு போய் வச்சு அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கு பிறகு எந்தவித கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க எவ்வளவு அற்புதமான விஷயம் நடந்தது பாத்தீங்களா அந்த தாத்தாவும் பாட்டியும் அந்த பொருளுக்கு ஆசைப்படாம இது நமக்கு சேர வேண்டி கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துரும் அப்படின்னு நினைச்சாங்கல்ல அதுக்காகவே அந்த பொருள் அவங்கள தேடி வந்தது அப்படிங்கறதான் உண்மை இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு மிக அருமையான சம்பவம் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய படிப்பனையா இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை உங்களோட கண்டிப்பா நான் பகிர்ந்துகிட்டே ஆகணும் நான் ரொம்ப சின்ன பயனா இருக்கும்போது அதாவது எங்க அப்பா என்னை வந்து கையில தூக்கிட்டு போற அளவுக்கு நான் சின்ன பயனா இருந்தேன் அப்போ என்னை வெளியூருக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்க அப்பா திரும்ப வரும்போது ஒரு பேருந்து நிலையத்துல காத்துக்கிட்டு இருந்தோம் அப்ப நாங்க போக வேண்டிய அந்த பேருந்தும் அங்கே வந்து சேர்ந்தது அப்ப எல்லாரும் ஓடி போய் அடிச்சு பிடிச்சு அந்த ஜன்னல் வழியில தங்களுடைய பொருட்களை போட்டு அந்த பேருந்துல தங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்க ஆரம்பிச்சாங்க எங்க அப்பா மட்டும் ரொம்ப அமைதியா ஓரமா என்ன கையில தாங்கி பிடிச்சுகிட்டு நின்றுகிட்டு இருந்தாங்க அப்ப நான் அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா நம்ம போய் ஏறலாமாப்பா அப்படின்னு கேட்டப்போ எங்க அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லப்பா எல்லாரும் ஏறட்டும் நம்ம கடைசியில ஏறுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் நம்ம ஏறும்போது நமக்கு உக்காறுறதுக்கு இடம் கிடைக்கலனா என்னப்பா பண்றது அப்படின்னு கேக்கும்போது எங்க அப்பா சொன்னாங்க அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் உட்கார்ந்துதாப்பா ஆகணும் அது நமக்கு கிடைக்கலனா வேற ஒருத்தருக்கு கிடைக்கும் நமக்கு அந்த இடம் கிடைக்கணும்னு தளவிதி இருந்தால் அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா காத்திருந்தாங்க எல்லாரும் ஏறி முடித்த பிறகு எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு அந்த பேருந்தில் ஏறும்போது நம்புனா நம்புங்க எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு சீட்டு இருந்தது எங்கள் அப்பாவோட மடி எனக்காக காத்திருந்தது அன்னைக்கு தேதிக்கு எனக்கு மூணு வயசு அல்லது நாலு வயசு இருக்கும் ஆனால் அந்த சம்பவம் மட்டும் என்னுடைய மனசில் இன்றைக்கும் பசுமையாக இருக்குது அதை நினச்சி பார்க்கும்போது நான் ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்குவேன் அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட பேருந்துல அடிச்சு பிடிச்சு ஏறினதே கிடையாது நான் காத்திருந்து கடைசியா தான் ஏறுவேன் இதுவரைக்கும் நான் போனப்ப எல்லாம் எனக்கு ஏதோ ஒரு இடம் கண்டிப்பா கிடைச்சிருக்கு அப்படி கிடைக்காம சில நேரம் நான் நெற்க நேர்ந்தாலும் ரொம்ப நேரம் நின்னு கஷ்டப்பட்டதா ஞாபகமே இல்லை கொஞ்ச நேரத்திலே எனக்கு ஒரு இடம் கிடைச்சிரும் இதுவரைக்கும் பேருந்துல நின்றுகிட்டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதா எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தேவையானப்போ எனக்கான இருப்பிடம் கிடைச்சிருக்கு அப்படி கிடைக்காம நான் நின்னுகிட்டே வந்திருந்தா கூட நான் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி குழந்தைகளே இன்னைக்கு கதையும் கருத்தும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க பாக்கணும் அப்படின்றதுக்காக அங்கோர்வாத் டெம்பிளோட படத்தை நான் இன்னைக்கு இதுல டிஸ்பிளே பிக்சராக வைக்கிறேன் சரிங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய நண்பர்களும் இந்த கதையை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி கேட்கறது அப்படின்னா பிளேஸ்டோரில் போய் பாட்பீன் பிஓடி பிஇஏஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓ எக்ஸ் இந்த இரண்டு ஆப்ல ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் செஞ்சு அதுல தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்களாலும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்